ஏர்வோன் கரிகாம நாயனார் கரிகாம நாயனார் இவருடைய வரலாறு என்று நம்முடைய இந்த நாயன்மார் பெயர் இருந்த போதிலும் கூட சுந்தர வரலாறு மிக அதிகமாக ஏவிப்படுகிறது சுந்தர வரலாறு தான் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்ன அப்படின்ற பெரிய பிராணத்தில் முந்தைய முதல் திருமலை சிறப்புல இருந்து திருமலை சிறப்பு சொல்லுகின்ற பொழுது இவரை பற்றி சொல்லி அங்கே திருக்கையிலாயத்திலே வெள்ளம் பூ பறிக்க சென்றால் ஒரு நாள் பார்த்தார் அப்படி வந்து மீண்டும் இங்கே பிறகுதான் எனவே அங்கிருந்து திருக்கைலா சிறப்பில் வந்து அடுத்த அப்படி தடுத்தாள் கொண்ட புராணத்தில் இவருடைய வரலாற்றை பறவையார் மணக்கிற அளவுக்கு சொல்லி இப்ப ஏர்கோன்ல நம்ம திருவத்தியூர் வந்து தங்கிலி ஆறை மணந்து அப்புறம் இங்கிருந்து செல்லுவதற்கு சத்தியம் பண்ணி ஆனால் அந்த தீர் தவறி சென்றதுனால கண்ணிழந்து மீண்டும் பெற்று ஆகியவை எல்லாம் இங்கே நடுவில் சொல்லி இடையிலிருப்பதெல்லாம் அப்புறம் சேரமான் பெருமாள் நாயனா வரலாற்றுல சேரமான் வர அங்கு வருகின்ற பொழுது ரெண்டு பேருமாக தலையாத்திரை செய்து அருமையா நீண்ட தலையாத்திரையை உண்டு சிறு தலையாத்திரை உண்டு அப்படி எல்லாம் வாழ்ந்த அவர் கடைசியில் வெள்ளையாணிச்சருக்கத்துல போய் கைலையில் சேருகிறார் என்று ஆகவேதான் இந்த முந்தைய முதல் நடு ஆனாய் என்று சொல்வதில் இப்படி அமைந்திருக்கிறது அதனால்தான் நம்ம என்ன சொல்லுகிறோம் நம்முடைய பெரிய புராணத்துல காப்பிய தலைவர் யார் என்றால் சுந்தரர் என்று சொல்லுகிறோம் எனவே ஆதலால் தான் சுந்தரர் நம்முடைய பெரிய புராணத்தினுடைய காப்பிய தலைவர் என்று எல்லோரும் சொல்லி வர்றோம் எப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் சிலர் அதெல்லாம் காப்பிய தலைவர் எல்லாம் தொண்டு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா அதெல்லாம் எவ்வளவு எவரேனும் தாமாக தவறு தவறேட்டு இலக்கியத்துல இருக்கான் மேனாட்டு இலக்கியத்துல காப்பிய தலைவராக இருப்பதில் காப்பிய பண்பு தலைமையா இருக்கு காப்பிடிக்கணும் இப்படி சொல்வதனால என்ன பெரிய புராணத்துக்கு இழுக்கு சுந்தரர் காப்பிய தலைவர் என்று சொன்னதுனால என்ன காப்பியத்திற்கு இழுக்கு தொண்டு என்பதுனால என்ன உயர்வு புதிய ஆய்வில் ஆய்வுன்னு ஒரு வன்மம் அதுல சொல்லணும் அப்படி கருதுறாங்க அது எவரேனும் தாமாக தவறு தவறே அதனால காப்பியர் தலைவர் காரணம் முதலிருந்து கடைசி வரை அவர் தவறு வெள்ளையான சேருக்கு வரை நீடு வண்புகள் சோட நீர் நாட்டிடை நிலவும் மாடு பொங்கொடி காவிரி வடகரை கீழ்வால் ஆடு பொங்கொடி மாடம் நீடிய அணிநகர்தான் வீடு தங்கிய திருப்பெருமங்கலம் திருப்பெருமங்கலம் என்ற ஊர் அது காவிரி கரையிலே வடகரையிலே இருக்கின்ற திருப்பதிகளில் ஒன்று அது அதை பற்றி ஒரு நான்கு ஐந்து பாட்டுல நிலவளமாக சொல்லுகிற மதில் வந்து கட்டினாங்க மதில் மட்டுமல்ல மதில் சில இயந்திரங்கள் வச்சிருந்தாங்க இப்ப எப்படி நீங்க பொறிகளை கொண்டு இப்ப பாம்பெல்லாம் வைக்கிறான் போறான் எல்லாம் செய்யலாம் அதனால விமான போய் என்னென்னே அவலந்தான் என்ற ஒன்றை இன்னைக்குதான் அந்த பதினாறு நூற்றாண்டுல ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் கத்துக்கணும் வைக்கப்பட்டது சிலப்பதிகாரமாக சில பொறிகளை காவிரி மண்டலத்தில் தட்டி விட்டோம்னா அந்த பொறிகள் அங்கிருந்து எதிரி யாராவது அம்புகளாலும் கற்களாலும் அமைப்பு ஆங்கிலேயர் வருகையினாலும் என்று அதற்கு முன்னரும் தமிழகத்தில் இருந்தது என்பதெல்லாம் தெரிஞ்சா அதான் சொன்ன தமிழனை போல் இந்த உலகத்தில் அகில உலகத்திலும் வாழ்ந்ததாக இலக்கிய வரலாறு இல்லை வாழ்ந்ததாக இல்லை அதோட நிறுத்திங்க முடிக்கப்படுறது அவனை போல உயர்ந்து வாழ்ந்தவனும் இல்லை அதோட நிறுத்திக்கிட்டம் எங்கி பில்லம்பத்தி பிள்ளை எல்லாம் இருந்தது வைக்கப்பட்ட நல்ல மதிப்பு பஞ்சு சூழ்வன உயர்மணி மாடம் பாருங்களேன் அது மேலையும் போய் இருக்கும்னா எது மேகங்கள் தவிழுமா காரணம் நல்ல ஆட்சியும் நல்ல மக்களும் இருப்பதனால மழை காலகாலத்துல செய்யும் ஆமா நல்ல அரசனும் நல்ல ஆட்சியும் மக்களும் இருந்தாலானால் மழைக்கு வருந்த வேண்டிய அவசியமே இல்லை அது இல்லையானால் பலன் குன்றத்தான் செய்யும் மழை பெய்யத்தான் செய்யாது பெய்ய வேண்டது பின்னால் இருக்கிறது எல்லாம் வந்ததுனால மறைவலம் சுரக்க மண் நன் கோன்முறை செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேலி மல்க மேன்மைகள் செய்வது எல்லாம் இருந்ததுன்னா அதுவும் பின்னால் இருக்கிறது பூர எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா வான்மழை எப்படி வராது செய்யும் தான் போகும் சிவ சிவ அதனால் நஞ்சு சூழ்வன நயனியர் நளினம் அடிச்சம் காளையர் குஞ்சி என் பரப்பு இதெல்லாம் சேர்க்கலா இருக்கு தண்ணிப்பட்ட பாடா இருக்குங்களா இப்பாருங்க போற போக்குற ஆறு காத்துல கல்யாணம் அதுல ஒரு வான வேடிக்கை பண்ணார் மாடம் நஞ்சு சூழ்வன நயனியர் நளினம் அப்படின்னாரு பெண்கள் கண்கள் அப்படியே என்னன்னாரு நஞ்சு அப்படி அந்த விஷம் கலந்துருக்குமா அது என்ன ஆனாரு யான் கால் நில நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகம் எஞ்சிய வெள்ளி தெரியல காண்கள் அதனால அதை குறித்த அப்படியே சொன்னார் சொல்லி இனி அடுத்து மெல்லடிக்கம் பஞ்சு சூழுவன காளையர் குஞ்சியின் வரம்பு பெண்கள் காலில் இருக்கிற அந்த நறுமண பொருள் எல்லாம் ஆண்கள் தலையில இருக்காங்க ஏன் மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினைவு காலை வணக்கம் உயர்ந்து மனைவி தாழ்ந்த மாதிரி பாவனிக்கிறது தான் இல்லறோம் இந்த ஊழல் வந்து மனைவி உயர்வாள் கணவன் தாழ்வான் நினையங்காலை அதனால சில சமயங்களில் இவன் தவறு செய்ய போய் திருநிலைகண்டி அப்ப என்னன்னா அவருடைய கால் உடைய அந்த பஞ்சுடைய இது என் தலையில இருக்கும் ஏன் ஐயா உனக்கடிமி அப்படின்னு விழுவான் விழும்போது கடல இப்படி எல்லாம் இன்பச்சூழலையும் போக்குவரத்துல அப்படி செஞ்சார் நீரினில் பொலி சடைமுடி நிறுத்தினா தகத்து காரின் கண்டர்தம் காதல் ஒரு குடுமி பாரில் மிக்கது பெருமையால் பரமர்தால் பரவும் சீரில் மிக்கது சிவபுரி என சிறப்பால் ஊர் பெயர் திருப்பெருமங்கலம் தான் ஆனா அங்க இருக்கிற மக்களுடைய பண்பாடு அந்த பக்தி சுவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவபுரியனே எல்லாரிவெருக்கும் அமைப்பில் இருக்கோன் குடிதான் தொடர்ச்சியால் நிகழ்வது தூய பொன்னி நாட்டு உயர்ந்த பொற்பினதால் வேளாண் குடியிலே தோன்றி தானி தலைவராகவும் இருக்கும் அப்படிப்பட்ட குடியில் பிறந்தவர் கங்கை வாழ்முடியார் தொண்டர் கலிக்காமரு அவர் பெயரை பின்னா தான் சொன்னார் கலிக்காமற் பேரு அவர் தங்கள் நாயகர் அடிபணிவார் அடிச்சார்ந்து பொங்கு காதலின் அவர் பணி போற்றுதல் புரிந்தார் அடியார் மீது அவ்வளவு அன்பு யார் இறைவனுக்கு அவருடைய திருவணியை தன் தலையில சுடிக்கணும்னு அவ்வளவு அன்பா இருப்பாராம் அப்படிப்பட்ட அவ்வளவு அன்புடைய பெரியவர் புதிய நாள் மதிச்சடை முடியார் திருப்பொன் கூருக்கு அதிகமாயின செய்து திருப்பன் கூறுல செய்த திருப்பணி ஊற எல்லா அவர் தான் செய்தாராம் நிதிய மாவன நீருகந்தார்கடல் என்று அவருக்கு செல்லும் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் பேங்க்லேயே மற்ற பேங்க்லயே போட்டிருக்கிறதோ அல்லது வீடு பெருமானுடைய திருவடிதான் நமக்கு தனக்கு உரிய செல்லும் அப்ப வாழ்க நாதன் தாழ் வாழ்கொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க்க தடி அடி அடி என்றெல்லாம் சொல்டிப தடல் என்றும் கடல்ிறப்பருகந்தந்தன் பெலல்கள்றத்தார்குந்தன் பூங்கடல்கள் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அந்த பதினாறு அடிகளும் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்றாரே அந்த திருவணிதான் அவருக்கு செல்வம் எனவே ஆமா செல்வன் கடலையத்தும் அது முடிவுரை அது வந்து விளக்க இது முடிவுரை இப்படி இருக்கணும் திருமுறைக்கு திருமுறையே விளக்க உரையாய் திருமுறைக்கு திருவுரையே முடிவுரையாயிருக்கணும் ஆமா நமக்கு என்ன தெரியும் தெரியாது அதனால ஆனா மாதிரி உணர்ந்தவர்களுக்கு சொன்னா தெரியும் உணராது இப்பதான் முத மொதல் வந்தவங்களுக்கு என்ன தெரியும் என்னமோ இங்கிற ஒன்னு வழங்கல சாமி நம் உன்னே எந்திரிச்சுட்டேன் அதனாலதான் என்ன ஒண்ணு உணர்வது திருவள்ளுவர் உணர்வது உடையார்ன்னு சொல்லல் வளர்வதன் பாத்தியும் நீர் சொரிஞ்சது தங்கத்தில் தங்கம் இல்ல நீ சொல்றதை புரிஞ்சவங்க கிட்ட சொன்னீங்கன்னா ஏற்கனவே வளர்ற பாத்தியில தண்ணியை ஊத்தின மாதிரி ஆகும் ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு குரல் அங்கணத்துக்கு அமிழ்தற்றால் தங்கணத்தர் அல்லாருமன் போட்டியுடல் நல்ல பாதா அல்வா அருமையா படைய பியூர் நெய் போட்டது சுகர் இல்லாதவன் சுகர் இல்லாத இல்லாதான் அப்படிப்பட்ட அல்வா வாங்கி போயும் போது அந்த ஒரு சாக்கடை இங்க இங்க பார்த்தவன் பொக்குன்னு சாக்கடையில போட்டா எப்படி அது போல ஆகும் உணர்வது உடையாறுன்னு சொல்லல் வளர்வதன் மாத்தியுள் நீர் சுரு தம் கணத்தர் அல்லாருமன் கோட்டிக் கொள்ளல் கொண்டு சொல்றது விலகிக்குள்ள உணர்வது உடையார் சொல்லல் ஆதலால் இது வளர்வதன் பார்த்தியுள் நீர் சொல்லுங்கள் அதனால எனவே இப்படியாக இருக்கின்ற ரொம்ப அருமையானவர் அடிபணிவாரடி சார்ந்து பொங்கு காதலின் நிதிய பாவன நீருகந்தார் தனக்குரிய செல்லமே பெருமான் திருவடிதான் என்று கருதுகின்ற உழப்பாங்க சொல்ல போறது நுதறி போது அதாவது என்னது சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு போறது என்னது நாதல் ஊர் மன்னர் நாதனை தூது விட்டதனுக்கு யாரோ போய் சொல்லி தொலைச்சா திருவாரூர்ல தனக்கு தன் மனைவிக்கும் பெருமானை தூது விட்டார் என்ன ஆண்டவனை போய் ஒரு தூதுக்கு அனுப்பலாமாவது ஈசன் அடி போட்டு எந்த அடி போட்டி அவனை வணங்க தகுந்தவன் அல்லவா அவனை போய் ஒரு பணியா செய்ய சொல்றது அவர் யார் அப்படினார் என்ன சுந்த எதுக்காக அப்படி வந்து போய் அவரது அந்த ஊழல் வந்தது அந்த ஊழல் நீக்கத்துறதுக்கு ஏன் இவர் தூது போக வந்தது அந்த தூது வந்ததுனால தானே இந்த நிகழ்ச்சி அவர் காதல கேட்க வந்தது அதனால தானே அன்னை முதல் அவரோடு தொடர்பு இல்லாமல போச்சு விலங்கிலிய பொறுத்திருந்து சொல்லி வச்சு ஆமா இப்படியாக விளம்புவாங்க எங்கிருந்து பிடிக்கிறாரு காப்பிங்கிறது எங்க விட்டார் தடுத்தாடு போன்ற புராணத்தை நம்ம படிச்சு பிடிச்சிருக்கிறோம் எது நம்முடைய சுந்தர வரலாறு இப்ப அடுத்து இங்கேதான் படிக்கிறோம் அப்ப திருக்கையிலாய் சிறப்பு அதில் கொஞ்சம் படிச்சுட்டு தர்த்தார் குண்ட புராணம் வரைக்கும் வந்தது அது எங்கே என்றால் திருவாரூருக்கு வாப்பா தில்லைக்கு வருகிறார் திருவாரூருக்கு வாப்பா என்றார் திருவாரூர் போனார் போன உடனே கோயில் வழிபாடு பொழுது அந்த அம்மா ஒரு நாள் வந்தாங்க பறவையார் கற்பகத்தின் பூங்கும் அவரும் முருகனும் பெருகுடியா எனவே திருமணம் எனவே திருமணம் அங்கேயே தைங்கூட்டு திருவாரூர் தான் சொந்த ஊராயிட்டு மூன்று பேரும் தலையாத்திரை தலையாத்திரைங்கிறதுக்கு அருமையான தமிழ்சொல் செலவு நயப்பு செலவு நயப்பு பன்னெண்டாம் நூற்றாண்டு பதிமூணு நூற்றாண்டுல அவனுக்கு தலையாத்திரைன்னு சொன்னவுன்னு தினம் விழிச்சிருப்பான் தலையா தலையாத்திரையா இல்லையா செலவு நயப்பு கேட்டேன் அப்ப சொல்லிருப்பான்ல அது போல இப்ப தலையாத்திரைன்னு போட்டு தோற்கப்பட்ட செடியில அருமையான தமிழ்ச்சொல் போட்டேன் விரும்பி செல்லுகின்ற செலவுங்கிறது தாய்மான் இருந்திருக்கலாம் நம்ம தமிழ் மொழியில் வரலாம் பாருங்கிற தலம் வருதா சென்றார் போந்தார் என்று சொல்லிருக்க சிவ சிவதான் அதனால்தான் நம்ம சொல்றோம் எனவே அப்படி அங்க இருந்தவர் இப்போ என்ன ஆயிடுல பறவையாரோடு கூட அங்கே இருக்கிறார் செலவு அமைப்பு மேற்கொண்டவர் யாரு ஞானசம்பந்தர் நாகரசுந்தர மூன்று பேர் வேற்றுமே இருக்கு தன்னுடைய அந்த தான் தோன்றிய ஊரை மையமாக கொண்டு அந்த செலவு அழைப்பு மேற்கொண்டார் அதனாலதான் அவருக்கு என்ன சொல்றோம் முதற் செலவு நல்ல ஆறாவது செலவு அழைப்பு தொண்டை நாட்டு செலவு எனவே தான் திருமண ஆட்சி அவருக்கு சென்று சென்று அப்படி இல்லவே ஏன் கேட்டா தோன்றியது திருவாமூர் அதன் பிறகு அக்காவும் தம்பியுமா இருந்தது திருவதி வீரட்டான திருவதி வீரட்டானது இருந்து அங்கேயே அக்காவையும் பிரிஞ்சு போய் இது சமணத்தில் போட்டுது போய் மீண்டும் வந்தது வந்த உடனே வந்து அது வரைக்கும் அப்பா தம்பி வந்துட்டியாப்பான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணதோட அக்கா பெரும்பாலும் அவங்களுடைய இது புரிஞ்சு இவர் என்ன பண்ண என்றா எந்த ஊரையும் எல்லையா வச்சுக்கல இங்க தான் தோண்டிய திருவாமூரை எல்லையா வைத்தோ அல்ல திருவதி வீரட்டான தானாக்கால் இருந்த ஊரை வச்சு ஒவ்வொரு தளம் செய்யல போயிட்டே இருந்துட்டு சோழ நாட்டு செலவு கொங்கு நாட்டு செலவு தொண்டை நாட்டு செலவு படநாட்டு செலவு அவரை இத்தனை முறை போய் வந்தார் ஏன் அவர் எந்த ஊரையும் மையமா கொள்ளல உன்னடிக்கே போது அக்காவோட இருந்த காலத்தில் இருந்தார் அக்கா போன பிறகு போது பாருங்க அக்காவும் இல்ல இல்லாதவங்க கடற்கரையில ஏறும் போதே முன்னே சொல்லிவிட்டாரு இனிமே எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க அவங்க தான் இல்ல அக்கா இருந்தாங்க அவங்களும் எடுப்புறாங்க பெருமானி நீதான் இன்றாளுமாய் எனக்கு எந்தயுமாய் உடன் தோன்றினராய் இப்படி யாருமே பால்யூ அம்மையே அப்பான்னு லட்சம் பேர் பண்ணாங்க உடன் தோன்றினராய்னு பாடிய ஒரே ஒரு திருவுள்ளம் ஏன் அக்காவாலதான் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் என் மனத்தில் இருக்கான் அவங்க யார் யார் இமயவர் அன்பன் அவங்க இப்ப எங்க இருக்காங்க திருப்பாதிரியூர் எங்களுக்கு தெரியலையே தோன்றா துணையாயிருந்தனும் தன்ன உங்களுக்கு விளக்கம்மாந்தாலுமாளுமா தெரியா திட்டம் இப்படி இருந்தவர் அதனால அவரு சுந்தரருடைய செலவுனா தோன்றியது எங்க நாவலூர் கல்யாணமானது திருவண்ணல்லூர் ஆட்கொண்ட இடம் திருவண்ணல்லூர் சரிங்களா அதற்கு பிறகு ஒரே ஒரு தரம் போயிருக்கும் திருநாவூர் அவ்வளவுதான் அதான் நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர் நரசிங்க முனிகரே அப்பா இப்படிதான் சொல்லிச்சு அப்படி சொல்லிச்சு ஆனா மீண்டும் எங்களை வந்தார் வந்தூரை மையமாக கொண்டு தான் அவனுடைய செலவு அமைப்பு திருவாரூர்ல இருந்து தானே சென்றது சேரமானுடன் தான் சென்றது என்றெல்லாம் இப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா திருவாரூரை மையமாக கொண்ட செலவு நேப்பு சுந்தரருடையது சீர்காடியை மையமாக கொண்ட செலவு நிப்பு ஞான சம்பந்தருடையது யாரும் ஊரே யாவரும் கேள்வி இருந்த செலவு நேப்பு அப்ப சுவாமியோட வைத்திற்குள் அதனால் எனவே அதான் அங்க ஒரு பெரிய அறிவிப்பாடை ஒருவர் வந்து கேட்டாரு தப்பா நினைக்கிறீங்க நான் இவரு கருத்து அது அவ்வளவுதான் என்ன மாக்க முடியாது வந்து ஈரோடுலாம் முற்றோதெல்லாம் இருந்து கலந்துட்டார் கலந்துகிட்ட எப்போ ஐயா ஒருவர் சொன்னா அந்த பெயர் நான் சொல்ல வேணாம் இப்ப ஏன் சொன்னா ஆசா ஞானம் சொல்லியிருக்கான் இவத்த சைவ சமயவாதிகள் எல்லாம் அந்த திருமுறை சித்தாந்தம் அப்படித்தான் நிற்பாங்க இல்லீங்களா மறுதலாம் வரமாட்டாங்க மில்டன் அவங்க இதில் மாதிரியோ மற்றபடி எல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்கயா நீங்களாம் ஐயாவும் வந்து மாதிரி வந்து வள்ளலாரோ அல்லது இதெல்லாம் உங்க வாயில அதிகமா வல்லியே அப்படின்னு கேட்டார் கடுமையான ஒன்றரை மணி கேட்டார் அவர் ஓய்வு பெற்றவர் எங்கயாவது சர்ச்சையில உக்காந்துக்கிட்டு ஐயா ஒரு குரான் வரலேன்னு கேட்கறவன் எவனால இருக்கானா இல்ல இல்ல ஒரு போய் முகமதுல உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஐயா ஒரு பைபிள் வலி வள்ளியேன்னு கேட்கறவங்க இல்ல இல்ல இல்ல நல்ல வைணவர் பேசப்படுது ஒரு திருமுறை வல்லியா இந்த திருமுறை யார் யார் வாக்கியம் எப்பொருள் காண்பதற்கு இவங்க சொல்ல ரெண்டு காரணம் ஒரு காரணம் போக புறம் போக ஒட்டேன் படிக்க அதிகம் என்ன தொட்டிருக்கு அவர் சொன்னாரு மற்றதெல்லாம் திருமணம் ஞாயிற்றுக்கிழமை சிலுவை வச்சிருக்கிறது நிறைய இருக்கு சரிங்களா நல்ல வெள்ளிக்கிழமை குரான் ஓதுறது நிறையா இருக்குது இந்த ஒன்னே ஒண்ணுதான் குடிச்சு வரா போனும் ஏன்னா எதிரையும் இல்ல எல்லாத்தையும் ஆகா நான் சொல்ல நமக்கு திருப்பரை சைவ தானம் என்று இருக்கிறது ஏன் நம்ம அதை விட என்ன இருக்குது இல்லையா ஏன் வரலீங்க சர்ச்சில் அது மாதிரி என்ன பண்றது இப்படி எல்லாம் நம்ம இதுல ஆனா ஒண்ணு இது ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் இலஞ்சதா இருக்கு இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு அருமையாகவே இருக்கு எனவே பார்ப்போம் செலவு நாய்ப்புகளும் அருமையான முறையிலே ஒருவர் தோன்றிய ஊரிலிருந்தே வந்த செலவு அமைப்பு ஞான சம்பந்தது திருவாரூரை மையமாக கொண்டு செலவு வந்தது சுந்தர இருக்க முடிந்தது ஏன்னா மீண்டும் ஒரு திருவண்ணாமலூர்லாம் வருது நாவுக்கரசு அப்படி அப்படி அந்த இது இது முதல் ால்தான் தெரிய அதனால் பாரு படிக்கும் எத்தனாது பாட்டு எத்தின பாட்டியா பாருகையை நாள் திருவாரூருக்கு கோயிலுக்கு செல்கின்ற பொழுது யாராங்க இவர் அந்த அடியவர் மிகுந்த அந்த பற்றினாலே இவருக்கு நாம் ஆளாதல் இல்லை என்று கருதி ஒதுங்கிச் சென்றார் உள்ளே சென்றவுடன் பெருமான் அவர்களுக்கெல்லாம் நீ அடியவனாக இரு என்று சொல்லி திருத்தொண்ட தொகையை பாடினார் திருத்தொண்ட தொகை பாடிய அளவு வரைக்கும் முன்னப்படுத்திருக்க ஏர்கோன் கலிக்காமனாயனார் என்றிருந்தாலும் ஆனால் அவருடைய வரலாற்று தொடக்கம் அங்கிருந்து இங்கே தொடர்கிறது அப்படி தொடர்கின்ற பொழுது என்னன்னு ஆஹ் திருத்தொண்ட தொகையருளி திருநாவலூராளி கருத்தொண்டு காதலினால் கனகமதில் திருவாரூர் ஒருத்தர்களால் முப்பொழுதும் உருகிய அன்போடு பணிந்து பெருத்தெழுமை அன்பினால் திருவாரூர்ல தானும் தன்னுடைய பறவையாருமாக இருந்து விடாமல் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போதுதான் தாளாண்மை உழவு தொழில் வளம் தலை திறந்த வேளாளர் குண்டையூர் கிழவரனும் மேதக்கோர் வாழார்வன் மதியணிந்தார் மறையவராய் வழக்கிலில் வென்று ால் அடை அருமையான ஒரு பெரியவர் வேளாண் மறைவினர் சுந்தரருடைய பாடியும் இவருக்கே நாம் ஆட்படுவது என்று கருதி என்ன செய்தாராம் இவருடைய குடும்பத்துக்கு வேண்டிய நெல் முழுத நாம கொடுத்துருவோம் தாமியே முன் வந்து கேட்டுக் கொடுக்கல கேளாமலே சென் நெல்லும் பொன் செழும்பருப்பும் இன்னல் அமுதும் முதல் எண்ணில் பெறும் பல வளங்கள் சென்னல் அருமையான அரிசி இனி செழும் பருப்பு அது வந்து காய்கறி மற்றது குழம்பெல்லாம் வைக்கிறதுக்குரிய வேண்டியது ஈங்கரும் பின் இன்னல் அது எதுக்கு ஒன்னு கேட்டா இறை வழிபாடு ஆற்றுவதற்கு சக்கர பொங்கல் போடுறதுக்கு திருப்பி வேணும் எனவே அந்த மூன்றையும் முக்கியமா சொல்லி வைத்தார் ஒன்று உணவுக்கு ஏற்பது நெல் இன்னொன்று சுவைக்கு சுவை கூட்டுவது காய்கறியிலையும் செடி சாம்பார்லயும் ரசத்திலையும் போடுவதெல்லாம் பருப்பு இன்னொன்று பெருமானை வழிபாடு செய்வதற்குரியது சக்கர பூங்கெல்லாம் இப்படி இந்த மூன்று இந்த மூன்றுக்கு ஏற்ப மற்றதும் கொடுத்தார் இவையெல்லாம் தெரிந்து கொடுத்தாராம் இவையெல்லாம் எண்ணில் பெரும் பல வளங்கள் சீர் வந்தொன்றிற்கு வலுவாமல் பன்னெடு நாள் பறவையார் மாளிகைக்கு படித்து வைத்தார் மாதம் தவறினாலும் ஒன்னாம் தேதி அப்படி ஆனா ஒன்னாம் தேதி இந்த ஆங்கில தேதியா இருக்காது தமிழ் தேதி தான் இப்ப தமிழ் ஆங்கில தேதி ரெண்டையும் போட வேண்டிருக்கு அப்ப இருந்ததே தமிழ் தேதி தான் அதனால புரட்டாசி மாதம் இருபத்தஞ்சி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் நாள் என்றுதான் சொல்லுவோம் எனவே புரட்டாசி முடிந்த ஐப்பத்தி ஒன்னாம் நாள் கார்த்திகை முதல் நாள் மாரளி முதல் இப்படி முதல் தேதி என்று முதல் நாள் என்று நிறையா சொல்லுவாங்க ஆன செயல் பின்வரும் ஆர்வத்தால் மகிழ்ந்தாற்ற பான முறை வழங்காமல்நிலத்து வளஞ்சுறுங்க போனகனிற்படிநிரை எடுப்பதற்கு போதாமை மானமடி கொள்கையினால் மனம் இயங்கி வருந்துவா நம்ம இருபதாம் நூற்றாண்டுல இந்த மாதம் அனுபவிக்கிறோமே இந்த அனுபவம் வந்ததா போ என்னது மழை இருந்தா நல்ல வளமெல்லாம் இருக்கணும் மழை இல்லைன்னா எல்லாம் சொல்லணும் மழையே இல்லை இல்ல இப்பவும் மழையே இல்லாம இருக்கிறோம் ஆண்டனுடைய திருவுருளினாலே நல்ல இங்க எல்லாம் நம்ம எல்லாம் எல்லாம் செய்வதனாலே பெரு நல்ல மழை பொடிந்து வான்முகில் வளாது மலிவளம் சுரக்க என்று பெருமானுடைய திருவடியை வேண்டிக் கொள்ளும் போச்சு முடியாது அதிகமா இருக்குமான போய் தங்கணும் நாமே இந்த அவங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பயன்படுத்தி நாமே அப்படி என்னன்னு கேட்டா ஒரு ரெண்டு சொப்பு ஊத்திட்டு வந்தா தேவலான்னு ஏன் அவளை கடினப்பட்டு வாங்க போய் அவங்க ஊற்ற முடியல மருந்தை கள்ளி கொட்டி எங்கே தண்ணி வருது பஞ்சம் இல்லாம தண்ணி பட்ட பாடுன்னு அந்த காலத்துல சொன்னோம் இப்ப தண்ணிக்கு படுறபாடு அதிகமா இருக்கு அப்ப தண்ணி பட்ட பாடுன்னு இப்ப தண்ணிக்கு படுறபாடே அதிகமா இருக்கு அதனால் தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தை அடுத்து வான் சிறப்பு வைத்தார் எனவே நாம் வழிபட்டு இந்த ஆன்மா உய்வதற்கு ஏற்ற அறிவியை செய்யவன் இறைவன் வாழ்த்து அவனை அரைவதற்கு வேண்டிய சூழலையும் மற்றவற்றையும் உருவாக்கித் தருவது எது நீர் பெருமானுக்கு எடுத்து அபிஷேகம் பண்றோம் பெருமானுக்கு நிவேதனம் பண்றோம்னா தண்ணி வேணுமே நாம் வாழ வேண்டும் என்றால் தண்டி வேண்டுமே அதனால்தான் அடுத்த அதிகாரம் வான் சிறப்பு மிக அருமையானது வான் சிறப்பு இரண்டாவது அதை பொண்ணாந்து யாராலையும் தன்னால ஒண்ணா முடியாது பெருமான் திருவருளால தான் போய் இல்லைன்னு செய்ய முடியாது அதனால் இரண்டாவதாக வான் சிறப்பு என்று தெரியும் இந்த மாதிரி நல்ல வான் சிறப்பும் கடவுள் கொள்கையும் நிலை சொன்னா நீ தார் ஞானிகள் நல்லா நம்ம நாட்டில் இருக்கணும் மூன்றாம் அதிகாரம் நீ அரண் வலிவுறுத்தல் இருவகைப்படும் இல்வாழ்க்கை அதுக்கு யார் வேணும் வாழ்க்கை துணை வேணும் நீங்க இருக்கும் போது குழந்தை பிறப்பு மக்கள் பிறப்பு ரொம்ப அருமையா இருக்கு மாத்தி வைக்கிறாங்களே யாரோட கேட்டாங்க இருக்கிற ஒரு ஆளு யில நிறைய பேசுறான் சாரமன் பாப்பியா திருக்குறள் கொலை பண்ணி திருக்குறள் பண்ணி வச்சிருக்க யாராவது இந்த மாதிரி மறுபு தரம கிடையாது திருக்குறள் கழகமே தீ மதுரையில திருவள்ளூர் கழகம் நெடுமாறன் அப்பாவாலையும் முன்னேற சபாநாயருடைய அப்பா இருந்த பழனிவேல் ராஜனாலையும் நிறுவப்படுது திருக்குறள் கழகம் அருமையா இருக்கும் திருக்குறள் கழகம்னு வைத்து திருவள்ளுவர் கழகம் வைத்து மூன்று முறை திருக்குறளை பரிமியல் உரையோடு நடத்திய ஒரே ஒரு இடம் மதுரை திருவள்ளுவர் கழகம் திருக்குறளை யோகிதையா படிக்கணும் பரிமையல் உரையோடு படிக்கணும் அப்படி உண்மையா நடத்த நிறம் அந்த கழகம் அந்த கழகத்தில் கூட கண்டிக்கலையே அடியில் போறவங்களும் எழுதலாம எனவே வான் சிறப்பு அந்த வான் சிறப்பு தான் மிக இன்றிமையாது அதனால்தான் அதை இரண்டாவது ஆக வைத்து பேசினார் இங்கே அந்த மழையின்மையினாலே இவருக்கு அந்த உணவு எல்லாம் இந்த வான் திறப்புங்கிற அதிகாரத்தில் அப்படியே முகந்து தந்திருக்கிறார் ஜெய்கிறார் ஜெய்கிறார் ஐந்தாறு குரல் பாக்களை அப்படியே முகந்து தந்திருக்கிறார் ஜெயிக்கிறார் ஒரே பாட்டில் இங்க திருவேழி மணல் பஞ்சம் வந்து சொன்னமே திருவீழிபுடலுக்கு அந்த பாட்டு தொடக்க சொல்லி படிச்சு பாருங்க மண்ணின் இசை வான் பொய்த்து இந்த பாட்டு அந்த பொய்த்துங்கிற சொல்ல திருக்குறள் உடையது பொய்ப்பின் திருநீர் உலகத்து உள்நின்று பொய்பின் சொல்லு ரொம்ப எனவே மழையின் மீனால பஞ்சம் ஏற்பட்டுதான் ஏற்பட்ட உடனே இவர் வந்து பறவையாருடைய மாளிகைக்கு நெல் மற்றதெல்லாம் அனுப்ப முடியல அதனால் பண் தொண்டர் திருவாரூர் ம மாளிகைக்கு நெல்லெடுக்க பண்தொண்டர் திருவாரூர் ம மாளிகைக்கு நெல்லெடுக்க என்று குறையாகின்றது என்று செய்கை ஒரு அடிவரை கொடுத்தேன் கொடுத்து வந்தேன் எனக்கு புண்ணிய குறைவினால இப்பொழுது முடியவில்லையே என்கிறார் கவலையினால் உண்ணாதே அன்பிரவுள்ள அங்கனர் வந்தார் புரிவான் ஒரு நாள் தொகுமே வல்லவர் என்ன சுந்தருக்கு அனுப்பி வந்த ஒரு உணவு இதை போய் அனுப்ப முடியாமல் நம்ம காலம் அடித்திருந்தேன் நம்முடைய ஊடின் குறை என்று சொல்லி வருந்த பெருமானை அருள் புரிந்தாராம் என் அருள் புரிந்தார் ஆர் ஊரன் தனக்கு உண்பால் நெல் தந்தோம் என் அருளி நீர் ஊரும் தனி முடியா நெறிக்கோமான் தனையே அவருக்கு என்ன வந்து குபேரன் இருக்கிறான் எது வேணாலும் கொடுக்கலாம் என்ன இந்த குண்டையூர் ஒரு ஊர்ல குண்டையூருக்குலான்னு ஒருத்திருக்கிறார் நெல் அனுப்பி வந்தார் சுதரருக்கு இல்லைன்னு வருத்தப்படுகிறார் அடியே யாது பண்ணினாரு நெல்ல மலையா குவியினர் அதனால குபேரனே கொண்டு வந்து கொடுத்தால் பேரூர் மற்ற அதன் எல்லை அடங்கவும் நெல் மலைப்பிறங்கள் கார் ஊரும் நடுவிசும்பும் கறக்க நிறைந்து ஓங்கியதால் மலமலையா நெல் பூச்சி பூச்சு அவ்விரவு புலர்காலை உணர்ந்தடுவார் அது கண்டே இவ்வுலகின் நெல் மலைதான் இது எந்த அச்சைத்து செவ்வியப்பன் மலை வளர்த்தார் பெருவருளின் செயல் போற்றி கொவை வாய் பறவையார் கொடுநரையே தொழு பார்த்தார் பெரிய மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா சுந்தரருக்கு தந்த தராமல் போய் முடிந்தேன்னு இப்ப தருவதற்கு பெருமானே வழங்கி விட்டார் நிரம்பர் ஆதலால் பெருமகிழ்ச்சியோட நாவல் ஊர் மன்னனார்க்க நாயனார் அளித்தனில் இங்கு யாவரால் எடுக்கலாகும் இச்செயல் அவருக்கு சொல்ல போவன் யான் என்று போந்தா பார்த்தார் அங்க இருக்கிற அப்பெல்லாம் லாரியெல்லாம் கிடையாது ரொம்ப போனா மனுஷன் தூக்கிட்டு வரலாம் அல்லது வண்டிங்கிற பழைய வண்டி இருந்தது அந்த பழைய வண்டியில் எடுத்து ரெட்ட மாட்டு கட்டியும் போட்டு இது ரெண்டுதான் இருந்தது சாதனை இப்ப இருக்கிற அதான் சொல்லுங்க இப்ப இருக்கிற சாதனைகள் பலவும் நம் முன்னோருக்கு இருந்திருக்குமாயின் இதுவே விவலோகமாக இருக்கும் செல்வர் சிவப்புறத்தில் அல்ல இருப்பர் சிவபுரத்தில் அவ்வளவு நமக்கு சாதனைகள் நிரம்ப இருந்தும் ஒரு ஊர் செய்யவே அந்த நெல் என்ன பண்ண எப்படி நான் கொண்டு வருவேன் என்று சொன்னாராம் உண்டை ஊர்கடவர்தான் எதிர்கொண்டு கோதில் வாய்வி தொண்டனார் பாதம் தண்ணில் தொழுதுவேள் திறந்து நின்று பண்டலாமணி ஏன் செய்த பணி எனக்கு இன்று முட்ட அண்டர் தம்பனார் தாமே நெல்மலை அளித்த எனக்கு பெருமான் அதை மனிதரால் எடுக்கும் எல்லை தன்று யாரும் பண்டிகையாலேயோ மனிதனால கொண்டு வர முடியாது நெல்மலையினாக்கம் இனி எனால் செய்யலாகும் பணி என்று அது என கேட்டு பணி மதி முடியார் என்றே பரிந்து நமக்கு அளித்தார் என்று இனி என முடிந்துதாமும் குண்டை ஊரே வந்தார் பார்த்தார் சுந்தரர் அப்படியா அவ்வளவு நெல்லை கொடுத்திருக்காரா என்று தானே கொண்டு வருவாங்க அளக்கும் நெல்லின் வெப்பினை நம்பி நோக்கி வெப்புங்கிறார் நெல் மலையா இருக்கா நெல்மலை எது இமயமலம் மாதிரி இமயமலம் மாதிரி நெல்மலையா அப்படின்னு சொல்லி பார்த்துவிட்டு மன்னலை தொழுது போற்றி அதிசயம் எய்தி எண்ணில் தீர் பறவை இல்லத்து இந்நெல்லை எடுக்க ஆளும் தன் நிலவு அழிந்தார் தாமே தருள் என்று ஒன்னாரென்று கொடுத்தா கொடுக்கணும் கூறைய பொதுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க போட்டதான் தேவலாம் என்று அவரும் நினைச்சார் என்ன பண்ணுவார் நண்பர்கள் தோழர் அதனால ஆளிட வேண்டி கொள்வார் அருகு திருப்பதியான கோடிலியில் தம்பெருமான் கோயிலினை வந்தெய்தி பாலன கண்மடவாள் வருந்தாமே என்னும்பதியும் மூலவரும் காதலுடன் முன் தொழுகுபாடுகளும் எல்லார நினைந்து அடியேன் நீல நினைந்த கைலையில் இருந்த முதல் இதுவரையிலும் இனியும் இருப்பது பற்றி நம்ம தொடர்பெல்லாம் இப்ப பிறந்த பிறகு நாலு பேர் சொன்ன பிறகு நம்ம வந்து பக்தி பண்றோம் அவரு கைலையில் இருந்த பொழுதே அவருடைய பக்தி தெரிஞ்சுது அதனால நீல நீந்தடி என்ன இன்று நேரத்தில் கையில இருந்த பொழுது இருந்து இங்கும் தொடர்ந்து நாளையும் தொடர்ந்து என்றும் தொடர முடியாது பக்தி அதனால நீல நீந்தடி சரியா அன்னைக்கு இருந்தப்பா இன்னைக்கு ஏதேன்னு ஒரு கால் நீ அடியவனத்தை மாறிட்டியான்னா இல்ல நித்தலும் கை தொழுது சில பேர் கோயிலும் போவாங்க நான் போவாத திருவண்ணாமலையா நான் சுத்தாதான் பாங்க இப்ப ஏன்னாரு ஒரு காலத்துல போனே முடித்துட்டேன் போ அப்படி அல்ல உமை நித்தலும் கைதொழு என்று சொல்லி இது ஏன் வந்து அந்த அம்மாவுக்கிட்ட போட்டாங்கன்னு கேட்டா நெல் மற்ற அந்த அடுப்பங்கிற விஷயம் எல்லாம் அம்மாவுக்கு என்னங்க நாளைக்கு அடியோருக்கு உணவு வேணும் கொஞ்சம் நெல் மூட்டப்படியுது அப்படின்னு யார் சொல்லுவா அம்மா தான் சொல்லுவான் அதனாலதான் வாளன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாள் கோழில் எம்பெருமான் குண்டையூர் நெல்லு பெற்ற மலையா கிடைக்கு தெரியுமே போறதுக்கு முடியலை என்று சொல்லி அருமையான பாடல் இப்படி அந்த பாடலை பாடிய உடனே பெருமான் என்ன பண் தொண்டர் திருமாளி திருவாரூர் மாளிகைக்கு நெல்லெடுக்க என்று குறை ஆகின்றது என்று பெருமானை இங்க வந்துட்டோம்ல ஆளிட வேண்டி ஆள்ட வேண்டி கொண்டு அந்த பதியத்தை பண்ணாராம் பண்ண உடனே பகற்பொழுது கடிந்ததற்கின் பறவை மனை அளவென்றி நெல்லுலையில் விளங்கிய ஆறு நிறைய புகப்பெய்து தருவணனம் பூதங்கள் என விதம் நிகற்பரியது உருவாக்கு நிகழ்ந்தது நிம்மலால் ஏன் பகல் என்ன பகல் இது அங்க இருக்கிற ஊர்ல வேடிக்கை பார்த்து வந்து இந்த பூதங்கள் போறது பார்த்தா பாட்டி ஆடா அப்படி மாவட்ட நெல்லு மூட்டையை பாத்தி ஆடாம இதெல்லாம் அங்கயும் போய் கதவிட்டு இருக்கும் அதனால எல்லாம் படுத்துருங்க ராத்திரியில செய்யறேன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான் உனக்கு எனக்கும் தராடா ஒருத்தன் அங்க ஒரு தீக்கா இருக்கதான் செய்யும் அதனால இதெல்லாம் வேண்டாங்கிறதுக்காக பகல்ல வேணாலும் ராத்திர அனுப்பிச்சேன் ரொம்ப எனவே இரவுல தரையாள் என்னது என்ன புகப்பெய்து தருவணனும் பூதங்கள் ஏன்னா அது எதையும் செய்யும் இல்லீங்களா என்று சொன்ன உடனே தம்பிரான போர்த்தி தரையின் விசை விழுந்திழந்தே உம்பரால் உணர்வரிய திருப்பாதம் தொடுதேர்த்தி செம்பனூர் சடையாறை பிரபதியும் தொடுது போய் நம்பர் ஆரூரல் அணிந்தார் நாவலூர் நாவலனா திரும்ப திருவாரூருக்கு வந்துட்டாரான் பூங்கோயில் வழுந்தும் பிராதனரை புக்கறிஞ்சின் நீங்காத பெருமகிழ்ச்சியுடனே புறம்போந்து சொன்ன சீர்காழியை மையமா கொண்டதுனால ஞான சமுதரி எந்த திருப்பதிக்கு சென்றாலும் சென்று மீண்டும் சீகாழி வருகின்ற பொழுது தம் திருக்கோயிலுக்கு உள்ளே சென்று வணங்கித்தான் வீடு போவாங்க நேரா வீட்டுக்கு எப்ப போவேன்னு ஆகி போச்சு வீட்டுக்கு அப்படின்னு நம்ம வர்றவே அப்படி இல்லை அவங்களுக்கு இந்த வீடே வீடு இல்ல அந்த வீடுதான் வீடு அதனால அந்த வீட்டுக்கு ஆனதுனால அந்த வீட்டுடைய பெருமானியா நம்ம இந்த வீட்டோடு சரியானதுனால எப்ப வருவே ஆகி போச்சுன்னு அப்படிங்கிறவங்க இந்த வீட்டுக்கு வந்து எனவே இவர் என்ன செய்வார்ன்னா திருவாரூரை மையமா கொண்டிருந்ததுனால அங்க எல்லாம் சென்று திருவாரூரை வணங்கி பிறகு போறாரு மாளிகையின் உள்ளணிந்தார் ஆரூரர் கோவை வாய்ப்பறவையார் தாம் மயிலும் படிகூறி மேவியவர் தம்மோடு மிக இன்பட்டிருந்தவர் பின் அம்மா என்ன பண்ணாங்க பாங்கன்னு சொல்லி தண்ணி எல்லாம் வருமானம் கேட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஆமா போனி வந்தவன் கேட்க கூடாது நெல்ல என்ன ஆச்சு வந்தவன் அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்துட்டு போது என்னங்க போனீங்களே சொல்ல வந்தேன் என்று ஆரம்பிச்சு இன்னைக்கு ராத்திரி பூதங்கள் கொண்டு போடுமா பெரிய மகிழ்ச்சி அம்மாவுக்கு இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது இரவு வந்தது கோபி வாய்ப்பறவையார் தாமீடும் குழிவியோடும் ஏவியவர் தம்மோடு மிக எண் கொடுத்திருந்ததற்கு சேவியின் மேல்மையோடும் வருபாரதம் திருவருளின் ஏவலினால் அவ்விரவு பூதங்கள் விற்கழுந்து உண்டை ஊர் நெல்மலையை குரற் படைக வந்து பண்டுலாம் குடற் பறவை மாளிகை நிறைவித்து முதல் ஒன்னா இவங்க வீட்டில எங்கெங்க எல்லாம் குதிர் இருந்ததோ எங்கெல்லாம் கொடுச்சு அந்த நெல் வேணும்னு கேட்டா இன்னும் எவ்வளவோ இருக்கு பார்த்து உடனே அங்க என்ன செய்தாரா ஆமா குரட்பூதம் படைகள் வந்து வண்டுலாம் மாளிகை நிறைவித்து அந்தர்விரான் திருவாரூர் அடங்கமும் நெல்மலையாக்கி பார்த்தது சரி பக்கத்து ஊர்ல இருந்தா பரவாயில்லன்னு சொல்லி பக்கத்து வீடு போச்சு இன்னும் நிறைய நெல் அதுக்கடுத்த ஊடு இந்த தெருவே ஆகி போச்சு அடுத்த தெருவு பார்த்தா திருவாரூரே இருக்கும் நெல் தான் இப்படியாக அமைந்திருக்கு பொன்னையா பையன் இருந்தா கேட்பான் இப்படி ஆகுமான்னு ஏ இந்த ஒரு மணி நேரமா இதெல்லாம் சுவேடா இங்க ஒரு காலத்துலையும் திருவாரூர் முழுத நெல் மூட்டை இனி நான் பார்க்க போறதில்லை இல்ல இங்கேயாவது இந்த ஒரு மணி நேரம் அப்படி இருந்து காதல வாங்க திருவாரூர் முழுதும் நெல்மலையாக அப்படி காட்சி விராமித்தனவால் அவ்விரவு புலர் காலை ஆறு ஊரில் வாழ்வார்கள் விளைந்தது நங்கை புகழ் பறவையாக்கு இவ்வுலகு வாழவரும் நம்பி அழித்தன என்பார் பாருங்க ஊரார் காலையில பார்த்த உடனே இது என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி எவ்வளவு பூட்டை அடைய இங்க பாருங்க சின்ன பாருங்க அங்க ஒரு ஐம்பது பூட்டை இருக்கு இருந்தது அப்படியே பார்த்தாங்க சரி அப்படியானா எடுத்து முதல்ல உள்ள கூட்டி போச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் என்று உள்ள வாழ்த்து போல இது எப்படி வந்திருக்கும் ஆஹ் பறவைறையே அவர்களுக்காக என்று ஒரு இதுதான் திருவாரூர் அப்படி இருந்ததாக மனசுல கருதுங்க அப்படி நினைச்சுட்டாங்க எல்லாரும் அந்த நினைத்துக் கொண்டிருக்க நம்பி அளித்தன என்பார் நீ கரிய நெற்கொண்டு தனி நோக்கி நெறிபலம் போக்கரிதாயிரைக் கண்டு மீண்டும் தம்யில் புகுவார் பாக்கியத்தின் திருவடிவாம் பறவையாருக்கு இந்நெல்லு போக்குமிடம் அரிதாகும் என பலம் போடுகின்றார் இந்த சரி நம்ம இருக்க அடுத்த இருக்கான்னு போய் பார்க்கலாம் அடுத்த பார்த்தா அதுக்கு மேல மூட்டும் ஏன்னா திருவாரூர் நல்லா இருந்து என்று எல்லாம் ஊரெல்லாம் பேசிதான் அப்படி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது பண் தொண்டர் நெற்கண்டு மயில் சிறப்பார் இன்று உங்கள் மலை எண்ணெய்க்கு மலை மலை எல்லைக்கு உட்பட நிற்குண்டெல்லாம் பொன் தங்கு மாளிகையில் போப்பெய்து கொள்கை என வென்றி புற அறிவித்தார் பறவை என்ன பண்ண ஒரு ஆழ கூட்ட இதனால் சகலமான மக்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் அவரவர் தத்தம் வீட்டு எல்லையில் இருக்கின்ற நெல் மூட்டைகளை அவரவரே எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இதில் எவ்வித தயக்கமும் காட்ட யாரும் இதற்கு எதிர்த்து வரவு மாட்டார்கள் நல்லார் ஒருவர் உலரில் அவர்களுக்கு எல்லாரும் நல்லார் ஒருவர் இருந்ததனால அந்த ஆண்டுக்கு வேண்டியது அந்த ஆண்டு கல்யாணம் ஏகப்பட்ட பாட்டை பார்த்தா எல்லா கல்யாணம் எனவே இப்படி பாரு அந்த நெல்லெல்லாம் அவரை அவரு எடுத்து வைத்து வரலாம் எடுத்து வைத்துக் கொண்டு மக்க மகிழ்வோடு இருந்தாரலாம் இப்ப இங்கதான் நாங்க ஒரு கடினப்படுறோம் என்ன கடினம்னா இப்ப மூவர் மேற்கொண்ட அந்த செலவு நாய்ப்புன்னு ஒண்ணு எழுதும் ஞான சம்பந்த அப்படி எழுதிட்டோம் காழியை வைத்து இப்ப அப்பர் சுவாமிகள் தான் அது அந்த மாதிரி அவர் சொல்ல முடியாது ஒரு எல்லை இல்லாமல் அவர் போய்கொண்டே வழிபாட்டுக்கிட்டே இருந்துட்டார் காலம் முழும அப்படி போயிட்டு சுந்தரர் திருவாரூரை மையமாக கொண்டோன்னு சொன்னோம் மையமா குண்டியூர் போனது தலையாத்திரைக்கு அல்ல நெல் இருக்கு அதனால நோக்கம் என்னமோ நெல் வந்து கொணர்வதற்கு போய் பெருமானி வேண்டாம் அங்கிருந்தவாறு பல திருப்பதிகளை பார்த்திருக்கிறார் நேரடியாக தலையாற்றை என்று சொல்ல முடியல ஒரு ஒரு ஒரு காரணம் பற்றியும் மேல் அதோடு அருகின்றது குறையும் இதெல்லாம் தான் எங்களுக்கு கஷ்டப்பட யோகிதையா படிக்கும் போதுதான் அதெல்லாம் விளங்குது இப்ப அவங்க செய்த தலையாத்திரை தலையாத்திரை பெருமானை வழிபடுவதற்கென்றே சென்றது இங்கே குண்டை ஒரு கிடாரு மாதிரி இருக்க சொல்ல இவர் செல்ல அப்பொழுது அங்க போய் ஆள் இல்லை பெருமான்னு பாண்டார் இது தலையாத்திரையில தலையாத்திரை ஆனா பெருமானை வழிபடுவதற்கென்று போன அது மட்டும்தான் நெல் வேண்டி சிக்கல் சுந்தரம் இதெல்லாம் எப்ப தெரியுது கொஞ்சம் யோகிதையா படிக்க போகுது தெரியுது படிக்கும்போது தெரியுது முருகா முருகா எனவே நெல் வேண்டி பெற்று அப்படி தெரியுது மற்றவர்தான் போய் காதல போட்டு வச்சு இனி எங்க இருக்குது ஆமா நம்பி யாரூர் திருவாரூரில் ஐந்துரை நாள் செம்பொர் புற்றிடம் கொண்டு வீத்திருந்த தெடுந்தேனி தம்பெரிய வெறுப்பினுடன் தாழ்ந்துணைவினால் பறையி எம்பருடன் உம்பர்களும் அதிசயப்பை ஏந்தினார் வடுவிடாமல் தினமும் திருவாரூர் பெருமானை போய் பணிகின்றார் உளவு புகழ் போட்புலியார் குறையிறந்து தம்பதிக்கன் அலகி புகழாறு உரை எழுந்தருடன் அடிவணங்கி நிலவிவன் தொண்டர் அகதி சிந்ததற்கு நேரிறங்கி பலர் புகழும் பண்பினார் மீண்டும் தம்பதியணிந்தார் போட்புலியார்னு பக்கத்தில் வாடுகின்றவர் அவர் தன்னுடைய ஊருக்கு வர வேண்டும் என்று சொல்லி வணங்கினாரான் சரி அறிவர் கேட்கிறான்னு சொல்லிவிட்டு உடனே ஒரு செல்ல போனா தேவர் ஒதுங்க ஒதுங்க தெரு தொண்டர் மிடையும் செல்வ திருவாரூர் காவல் கொண்டு தனியாலும் கரவு பெருமான் கல்வணிங்கி ஆமா நாவல் ஊர் அருள் நம்பர் பதிகள் பிற நன்னி பாவி பாகிந்து பாடும் விரிப்பில் செந்தனைவார் அப்படியே பல கடங்கள் சென்றவர்